இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் இருந்து வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பங்குனி முப்பதாம் நாள் சனிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் அரசு ஒப்பந்ததாரர் பெரியசாமியின் வீடு மற்றும் அலுவலகம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட வருமானி வரி சோதனையில் பதினாலு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேகதாது அணை கட்டப்படும் காவிரி மேலாண்மை வாரியம் கலைக்கப்படும் என்ற ராகுலுக்கா உங்கள் ஓட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அடிக்கடி லண்டன் சென்று வருகிறார் அதன் மர்மத்தை நாட்டு மக்களிடம் விளக்குவாரா என்று முதல்வர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்ற வரும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் பல கோடி ரூபாய் பணம் சிக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல்காந்தி ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி வழங்குவதாக தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளார் யாருக்கும் எழுபத்தி ரூபாய் வழங்க முடியாத திட்டத்தை கூறி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என திட்டமிட்டு ராகுல்காந்தி பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்று முதல்வர் பழனிசாமி விமர்சித்துள்ளார் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஆறு நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சார வேலைகளில் அரசியல் கட்சிகள் மும்மரம் காட்டி வருகின்றன மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட தேர்தல் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் ராகுல்காந்தி காலையில் கிருஷ்ணகிரியில் தொடங்கி மாலையில் மதுரையில் அவர் பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் முதல்வரை அடிமைப்படுத்துவது போல் தமிழக மக்களை அடக்க முடியாது என்று காந்தி பேசினார் ஒட்டுமொத்த இந்தியாவின் தலையெழுத்தையும் தீர்மானிக்கும் மக்களவை தேர்தல் தொடங்கிவிட்டது முதற்கட்டமாக தொண்ணூத்தி ஒரு தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு அமைதியாக நிறைவடைந்திருக்கிறது இரண்டாம் கட்டமாக தமிழகம் புதுவை உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள தொன்னூத்தி தொகுதிகளில் வரும் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் இ இளங்கோவனை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நேற்று மாலை பிரச்சாரம் செய்தார் இந்திய செய்திகள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் கல்வித் தகுதி மீண்டும் தேர்தல் களத்தில் சர்ச்சை உள்ளாக்கும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது அரசியல் கட்சிகள் நிதி பத்திரங்கள் மூலம் நிதி வழங்கியவர்களின் முழு விவரங்கள் நன்கொடை வழங்கியவர்கள் ஆகியோரின் விவரங்களை தேர்தல் ஆணையத்தில் வரும் மே முப்பதாம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் மற்றும் மத்திய மந்திரி மேனகா காந்தி போட்டியிடுகிறார் அவர் கடந்த முறை உத்தரப்பிரதேச பிரதேசத்தின் பிலிபிட் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை அந்த தொகுதியில் அவரது மகன் வருண்காந்தி போட்டியிடுகிறார் ஒருவேளை என்னுடைய வெற்றி முஸ்லீம்கள் இல்லாமல் நிறைவேறினால் அதனால் என் இதயம் கணக்கும் என்று மேனகா காந்தி பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தன்னை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் உத்தரவுக்கு எதிராக லண்டன் நீதிமன்றத்தில் விஜய் மல்லையா மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளார் பாஜக ஆளும் மாநிலமான ஜார்க்கண்டில் இறந்த மாட்டின் கரியை வெட்டியதற்காக பழங்குடி இனத்தை சேர்ந்த பிரகாஷ் லக்ரா என்னும் தொழிலாளி கொல்லப்பட்டிருக்கிறார் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் குற்றங்களை உரிய முறையில் பதிவு செய்து வரும் அமைப்பு தேசிய குற்ற ஆவண காப்பகம் இந்த அமைப்பு பல்வேறு துறைகளில் ஆய்வுகள் நடத்தி சில புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறது உலக செய்திகள் தெற்கு சூடான் தலைவர்களின் காலில் விழுந்து முத்தமிட்ட போப் பிரான்சிஸ் உள்நாட்டு போரை தடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் ஒவ்வொரு புனிதவியாளனன்றும் வாட்டிகனில் போப்பாண்டவர் கைதிகளுடன் தூய்மை சடங்கு நடத்துவது வழக்கம் ஆனால் ஆப்பிரிக்க தலைவர்களில் காலில் விழுந்து உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு கூறியது இதுவே முதல் முறையாகும் புவியியல் அமைப்பின்படி ஆபத்தான நேருப்பு வளையம் பகுதியில் அமைந்துள்ள இந்தோனேஷியா நாட்டில் அவ்வப்போது நிலநடுக்கத்துக்கு உள்ளாகி வருகின்றன என்று செய்திகள் கூறுகின்றன அமெரிக்காவில் உள்ள புகைப்பட கலைஞர்களின் ஆகச்சிறந்த ஆச என்னவென்றால் உலக பத்திரிகை புகைப்பட விருதினை பெறுவதுதான் இந்நிலையில் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் ஒரு சிறுமி அழுது கொண்டிருக்கிற புகைப்படமானது உலக பத்திரிகை புகைப்பட விருது பெற்றுள்ளது பெற்றோர்களிடம் தொடர்ச்சியாக வந்த கோரிக்கையின் விளைவாக பிரபல மொபைல் கேம் ஆன பப்ஜியை தடை விதித்திருக்கிறது அண்டை நாடான நேபாளம் விளையாட்டுச் செய்திகள் ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாடிய தென்னாப்பிரிக்காவின் டெய்ல் ஸ்டெயின் கடைசியாக ரெண்டாயிரத்தி இல் ஐ பி எல்லில் விளையாடினார் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் பவுலிங் தெரிவு செய்துள்ளது மலேசிய ஓபனில் காலிறுதியில் நம்பர் ஒன் வீரரிடம் வீழ்ந்தார் ஸ்ரீகாந்த் கிதாம்பி இத்துடன் நற்றினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்